ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் ஒரு சரித்திரத்தை பார்த்தோம் யாஜ்ஞவல்க்கிய மகர்ஷியினுடைய சரித்திரத்தை அப்படி யாஜ்ஞவல்க்கியர் காயத்ரி மந்திரத்தை மாத்திரம் வச்சுண்டு சூரியனை நோக்கி தபஸ் பண்ணி நமக்கு ஒரு வேதத்தையே அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தார் அப்படிங்கிற பெருமை யாஜ்ஞலிக்க இருக்கு அப்படி வாத்தியார் சொன்னார் அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியாக போகணும் நீ பண்ணணும் அந்த அக்ஷதையை போடுன்னார் போட மாட்டேன்னு பிறகு அந்த சரித்திரத்தில் என்ன நடந்ததுன்னா பிறகு எத்தனை வருஷ காலம் அந்த ராஜா அந்த வியாதியோடு கஷ்டப்பட்டானோ அத்தனை வருஷ காலம் சிரமப்பட்டான் ராஜா சிரமப்பட்டு பிறகு அந்த வாத்தியார் தொடர்ந்து அந்த ஜப்பகோமங்களை பண்ணி அந்த அக்ஷதையை போட்டு அந்த ராஜாவுக்கு அந்த வியாதியானது சரியாக போச்சு அப்படின்னு அந்த சரித்திரம் பூர்த்தியாக அப்படி அந்த அவன் அந்த ராஜா வியாதி சரியாக போயிருக்கும் அன்றைய தினம் சரியாக போக வேண்டிய காலம் ஆனால் இந்த ராஜா அவனுடைய கர்மா போக விடலை கர்மா வந்து தடுக்கும் நாம் பண்ணின பாப்பகர்மா நமக்கு பெரிய ஒரு நல்லது கிடைக்கிறதுன்னா அது கிடைக்க விடாது அங்கே வந்து இடைஞ்சல் பண்ணணும் தடுக்கும் நாம் ஒரு தானம் பண்ணணும்னு ஆரம்போம் அப்படி தானம் பண்ணணும்னு வஸ்துக்கள்லாம் எடுத்து வச்சு இந்த வாங்கிக்கிறவரம் வந்து எல்லாம் ஆயிடும் அப்போது நம்முடைய மனசுக்கு தோடும் நாம் கொடுக்கறது ஜாஸ்தியோன்னு தோணும் இந்த கர்மா பாப்பகர்மா கெடுக்கும் பண்ண விடாது உடனே செய்யணும் ஆகையனால தான் தானம் நினச்சால் உடனே செய்துடணும் யோசிக்கப்படாது யோசித்தா கெட்ட கர்மாக்கள் வேலை செய்யும் வேலை செஞ்சு தடுக்கும் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தில் பார்த்தா தெரியும் கொடுக்கறேன்னு மூணு இடம் வேணும்னு கேட்டார் பகவான் தரேன்னார் ராஜா உடனே கொடுன்னார் பகவான் உடனே கொடு யோசிக்காத உடனே கொடுன்னார் இல்லை வாத்தியார் வரணுமே காத்து வாத்தியார் வரட்டும்னார் வாத்து வாத்தியார் சுக்கராச்சாரியார் அவர் வரட்டும்னு காத்தன்றுந்தான் மகாபலி அவர் வந்தார் கொடுக்காதேன்னு விட்டார் அவர் இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அவருக்கு ஆகையினாலே நான் கொடுக்க தான் கொடுப்பேன் அப்படின்னு போன உடனே அவர் என்ன பண்ணினார் வந்து தடுத்தர் அந்த தீர்த்தம் தத்தம் பண்ணுறதுக்கு அந்த வெத்தலபாக்கில் தீர்த்தம் விடுற போய் அடைஞ்சின்றார் அவர் சுக்கராச்சாரியார் தீர்த்தம் விழாதபடிக்கு அந்த ஓட்டையில் அடைச்சிட்டார் வண்டாக போய் அப்போது தீர்த்தம் சாய்ச்சால் ஜலம் விட விழமாட்டேங்கிறது அப்போது பகவான் என்ன பண்ணினார் ஒரு தர்பை எடுத்து அந்த ஓட்டையில் குத்தினார் ஏதோ அடைச்சின்னு இருக்குன்னு அப்போ ஒரு கண்ணில் குத்தி எடுத்து சுக்கராச்சாரியாளுக்குன்னு சரித்திரம் அதனால் ஒரு கன்று போயிடுத்து இருக்குது சுக்கராச்சாரியாளுக்கு அப்படின்னு பகவானுடைய சரித்திரம் அப்படி கொடுக்கணும்னு நினச்சா யோசிக்கக்கூடாது யோசித்தா கர்மாக்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடனே கொடுத்துட்ணும் அதே போல நாம் ஒரு ஜபம் பண்ணணும் அப்படின்னா உடனே ஆரம்பிச்சிடணும் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டா போய்டும் அதுபோல் நாம் ஜ தினமும் இப்போ இதிலேருந்து ஆரம்பிச்சுடணும் சந்தியாவந்தனத்தை ஒழுங்காக செய்கிறது காயத்ரி தினமும் ஒழுங்காக பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சுடணும் உடனே இல்லைன்னா கெட்டகரமாக விடாது அப்புறம் செய்யலாம்னு தள்ளும் அப்படி ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் இந்த காயத்ரி மகா அந்த மந்திரத்தை சரியான ஸ்வரத்தில் சொல்லணும் அந்த காயத்ரி உபதேசம்னு தகப்பனார் பண்ணி வைக்கிற காயத்ரி மந்திரத்தை அதிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து விடாமல் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணிவிட்டு வரணும் இந்த காயத்ரி மந்திரத்தை மாத்திரம் யாரும் யாருக்கும் உபதேசம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு மகரிஷிகள் சொல்கிறார் யாருக்கு வேணால் யார் வேணால் உபதேசம் பண்ண முடியாது காயத்ரி மந்திரத்தை தகப்பனார் பையனுக்கு உபதேசம் பண்ணலாம் காயத்ரியை அல்லது குரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணலாம் காயத்ரியை சில சமயங்களில் மாத்திரம் வேறு எங்கேயுமே காயத்ரி உபதேசம் யாருமே செய்ய முடியாது அவ்வளோ உயர்ந்த மந்திரம் அது நமக்கு ஒரு காயத்ரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் தகப்பனார் மூலமாக காயத்ரி உபதேசம் நமக்கு கிடைக்கும் அதுதான் கருட புராணத்தில் சொல்கிற பொழுது காயத்ரி உபதேசம் தகப்பனார் பையனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணினால் உடனே அந்த காயத்ரி மந்திரமானது சித்திக்கிறது அப்படின்னு சொல்கிறது கருட புராணம் தகப்பனார் இல்லை தகப்பனார் காயத்ரி உபதேசம் பண்ணலை வேறு யாரோ காயத்ரி உபதேசம் பண்ணுறான்னா நிறைய காயத்ரி மந்திரம் ஆவருத்தி பண்ணணும் நிறையா ஜபம் பண்ணணும் அப்போ தான் அந்த மந்திரம் சித்திக்கும் அவ்வளோ முக்கியம் தகப்பனார் பையனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணுறது அதனால் சரியான காலத்தில் ஏழாவது வயசில் பிரம்மோபதேசம் பண்ணிடணும் குழந்தைக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை கொடுத்துட்ணும் அப்படி வயசை போயின்ண்டே இருக்குது அப்புறம் பண்ணலாம் லீவில் பண்ணலாம் லீவில் பண்ணலாம்னு தள்ளின்னு இருந்தால் தகப்பனார் பையனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணாத மாதிரி பண்ண முடியாமல் வந்துடும் அப்படி விடப்படாது எவ்வளோ உயர்ந்த மந்திரம் ஒரு கோடி ரூபாய் பையனுக்கு ஒருத்தன் கொடுக்கறதுக்கு வச்சுட்டுருக்கான்னா கொடுத்துடணும் அப்புறம் கொடுக்கலாம் அப்புறம் கொடுக்கலாம்னா பையனுக்கு ஒரு ரூபா கூட பயன்படாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த காயத்ரி மந்திரம் அப்படி சரியான முறையில் சொன்னப்பட்ட முறையில் உபதேசம் வாங்கிட்டு அந்த காயத்ரி மந்திரம் பத்து ஆவர்த்தி படினா கூட போகும் சகசரம் ஆயிரம் ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணணுங்கிறது இல்லை பத்து ஆவர்த்தி பண்ணினால் போகும் சரியான முறையில் செய்யணும் சரியான முறையில் அந்த சுரங்களை நன்னாக காண்பித்து அக்ஷரங்களை தப்பாமல் அக்ஷர பசுகு இல்லாமல் சரியான முறையில் அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அநேன விதினா நித்தியம் ஜபம் குறியாத் பிரயத்தனத்தா அப்படி சரியான முறையில் யார் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பிரபன்னோ விபுலான் லோக்கான் புக்தி முக்திஞ்ச விந்ததி ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாக நித்திய கர்மாக்களுக்கு தனியாக பலன் கிடையாது இப்போ சந்தியாவந்தனம் இருக்குது சமிதாதானம் இருக்குது ஸ்ராத்தங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன பலம் அப்படின்னா பண்ணாட்டை போனால் பாபம் உண்டு பண்ணினால் பலன் ஒன்றும் கிடையாது சந்தியாவந்தனத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணினால் பிரத்யபாயம் இருக்காது பாபம் வராது ஆனால் தனிப்பட்ட முறையில் பலன் கிடையாது ஆனால் காயத்ரி மந்திரத்துக்கு மாத்திரம் தனியாக பலன் உண்டு அப்படின்னு கௌதமர் சொல்றார் சரியான முறையில் இந்த காயத்ரி மந்திரத்தை யார் ஜபம் பண்ணுறானோ பிரபன்னோ விபுலான் லோக்கான் புக்தி முக்திச்ச விந்ததி அப்படின்னு கௌதம்கிற மகர்ஷி சொல்கிறார் அப்படி யார் சரியான முறையில் இந்த காயத்ரி ஜபத்தை பண்ணுறானோ அவன் எல்லா லோகத்தையும் ஜெயிச்சுடுறான் பதினான்கு லோகங்கள் இருக்கே பதினான்கு லோகங்களையும் ஜெயிக்கிறான் புக்தி என்ன சுகம்னு என்ன உண்டோ அத்தனை சுகங்களையும் அடையிறான் முக்திஞ்சவிந்த தீ மோக்ஷத்தையே அடையிறான் ஞானத்தை அடைஞ்சி மோக்ஷத்தை அடையிறதுங்கிறது சாமான்ய விஷயமா பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மாம் பிரபத்தியேங்கிறார் பகவான் ரொம்ப ஜென்ம அபியாசம் அப்போ தான் நமக்கு இந்த ஜானமானது கிடைக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஜானம் இந்த காயத்ரி ஜபம் சரியான முறையில் பண்ண மாத்திரத்திலேயே கிடைக்கிறதுன்னா அப்போது நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படி சொன்ன முறையில் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் ஏவம் ஜப்துவா யதாசக்தி சுஜித்தே சுவாகரே அப்படி காலவேளையில் சூரியன் உதய உதயமாற வரைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி சூரியன் உதயமான பிறகு காயத்ரி மந்திரத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உபஸ்தானம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுக்கறது அப்படி இந்த காயத்ரி மந்திரங்கிறது முக்கியமான ஒரு பிரதானம் சந்தியாவந்தனத்தில் அடுத்த பிரதானத்தை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்